நபி முகம்மது சொல்லுல்லாஹி வசல்லம் அவர்களுடைய வம்சம் பிறப்பு வளர்ப்பு ஆகியவற்றை பற்றிய தலைப்பு தொடங்குகிறது நபி அவர்களின் வம்சமும் குடும்பமும் நபி அவர்களின் வம்சம் நபி சொல்லாஹ அலிஹி வசல்லம் அவர்களின் வம்சத்தொடர் மூன்று வகையாகப் பிரிகின்றது முதலாவது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 இது நபி இப்ராஹிம் அலை சுல்லாத்து வசலாம் அவர்களிலிருந்து ஆதம் அலை சொல்லாத்து வசலாம் அவர்கள் வரையிலானது இதில் யூத மற்றும் கிறிஸ்தவர்களின் கருத்தையை ஏற்க வேண்டி வருகிறது அதில் பல கருத்துகள் பொய்யானவை என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இன்னும் சில கருத்துகள் குறித்து மௌனம் காப்பதை சிறந்ததாகும் நபி சொந்தலாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுடைய தூய வமிச வழியை பற்றி மேற்கூறப்பட்ட மூன்று பிரிவுகளையும் வரிசையாக காண்போம்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 இப்ப மாலிக் இப்ப நலவு இப்ப கினானா இப்போ இப்ப முத்ரிகா இப்ப இல்லியாஸ் இப்ப முலர் இப்ப இப்பாரம் இப்ப ஹிஷாம் தபரி ரெண்டாவது பிரிவு இது அத்னானுக்கு மேலே உள்ளவர்கள் பற்றியது அத்னான் இப்ப உதத் இப்ப ஹமைசா இப்ப சலாமான் இப்ப அவுஸ் இப்னு பவுஜ் இப்னு கிம் இணனு உபை இப்னு அவ இப்னு நாஷித் இப்னு ஹஜா இப்னு பல்தாஸ் இப்னு யத்தூல இப்னு தாபிக் இப்னு ஜாகிம் இப்னு நாஹிஷ் இப்னு மாப்னு ஐல் இப்னு அபர் இப்னு முபைத் இப்னு தா இப்னு ஹம்தான் இபுனு சன்பர் இப்னு யஸ்ரீபி இப்னு யஹ்ஜன் இப்னு யல்ஹன் இப்னு அர் அவா இப்னு அயல் இப்ப தைஷான் இப்ப ஐசிர் இப்ப நான் ஹைஷாம் இப்பிஸ் இப்ப ஜாரி இப்ப இப்பா இப்ப கைதார் இப்ப இஸ்மாயில் இப்ப இப்ராஹிம் ஆதாரம் தபகாத் இப்ப மூன்றாம் பிரிவு இது இப்ராஹிம் அலை அவர்களுக்கு மேல் அவர்களின் தந்தை தாரக் அவரது பெயர் ஆஜர் இப்னு நாகூர் இப்போ இப்ப ராவு இப்பிர் இப்ப அலஹி சலாத் வஸ்லாம் இப்ப லாமக் இபனு மத்தவு சாலக் இப்போக் இவர்கள் தான் இதலாம் என்றும் சொல்லப்படுகிறது இபனு இப்னு மஹ் இன் இன்னும் அனுஷ் இபனு இப்னு ஆதம்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 சரிதை தயாரிப்பதற்காக ரொட்டிகளை சிறு சிறு துண்டுகளாக ஆக்கியதால் இவருக்கு ஹாஷிம் என்ற பெயர் வழங்கப்பட்டது அவ்வாறே கோடை காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் என ரெண்டு வியாபார பயணங்களை குறைசியரிடையே அறிமுகப்படுத்தியதும் இவரே அது ஒரு கவிஞர் குறிப்பிடுகிறார் அம்ரு இவர்தான் பஞ்சத்தில் அடிபட்டு மெலிந்து தனது சமூகத்தினருக்கு ரொட்டிகளை ஆணத்தில் பித்து போட்டு உண்ண இவரே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 அதாவது இன்றைய காசா எனும் இடத்தில் மரணமடைந்தார் சல்மா கிபி நானூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அப்துல் முத்தலிவை பெற்றெடுத்தார் குழந்தையின் தலையில் நரை இருந்ததால் என அதற்கு பெயரிட்டனர் ஆதாரம் இப்னு அக்குழந்தையை சல்மா மதினாவில் இருந்த தனது தந்தையின் வீட்டிலேயே வளர்த்து வந்ததால் மக்காவிலிருந்த ஹாஷிமின் குடும்பத்தினர் எவரும் அவரது மகன் அப்துல் முத்தலிபை பற்றி தெரிந்திருக்கவில்லை அதாவது ஷைவாவை பற்றி தெரிந்திருக்கவில்லை ஹாஷிமுக்கு அப்துல் முத்தலிப்பை தவிர அசத் அபு சைஃபி நல்லா என்ற மூன்று ஆண் மக்களும் என்ற ஐந்து பெண் மக்களும் இருந்தனர் ஆதாரம் இப்னு ஹிஷாம் அடுத்து அப்துல் முத்தலிப் ஹாஷிம் இருந்த பொறுப்புகளான ஹாஜிகளுக்கு உணவளிப்பதும் தண்ணீர் கொடுப்பதும் அவரது மரணத்திற்கு பின் அவரது சகோதரர் முத்தலீப் இவ்வளவு அப்து மனாஃப் வசம் வந்தது இவர் தனது சமூகத்தில் கண்ணியமானவராகவும் பெரும் மதிப்பு மிக்கவராகவும் விளங்கினார் அவரது வல்லல் தன்மையை மெச்சி ஃபையாப் வாரி வழங்கும் வல்லல் என்று குரேஷியர்கள் அவரை அழைத்தனர் ஹாஷிமின் மகன் ஷைபா ஏழு அல்லது எட்டு வயதான போது அவரை பற்றி கேள்விப்பட்ட முத்தலீப் அவரை தேடி மதினா வந்தார் ஷைபாவை கண்டதும் வாரி அணைத்து கண்ணீர் சொரிந்தார் ஷைபாவை தனது வாகனத்தில் அமர்த்தி கொண்டு தன்னுடன் வருமாறு அழைத்தார் அவர் தனது தாயாரின் அனுமதின்றி அனுமதியின்றி வர மறுத்துவிட்டார் முத்தலீப் ஷைபாவின் தாயார் சல்மாவிடம் அனுமதி கேட்க அவர் மகனை அனுப்பி வைக்க மறுத்துவிட்டார் இறுதியாக முத்தலீப் சல்மாவிடம் இவரை எதற்காக அழைத்துச் செல்கிறேன் அவரது தந்தையின் சொத்துகளுக்காகவும் அல்லாஹின் இல்லம் அமைந்துள்ள புனித பூமிக்காகவும் தானே அழைத்துச் செல்கிறேன்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 வாலிபம் அடையும் வரை முத்தளிம் ஷா வளர்ந்தார் முத்தலிவ் யமன் நாட்டில் ரதுமான் என்ற ஊரில் மரணமடைந்த பின் அவரது பொறுப்பை அப்துல் முத்தலிப் ஏற்றார் மக்காவிலையே தங்கி தங்களது முன்னோர் செய்து வந்த பணியை தொடர்ந்தார் தனது முன்னோரில் எவரும் பெற்றிராத மதிப்பையும் மரியாதையையும் பெற்றார் அவரை மக்கள் பெரிதும் நேசித்தனர் ஆதாரம் இப்னு முத்தலிவின் மரணத்திற்கு பின் அப்துல் முத்தலிபிடம் இருந்த காபாவின் உடைமைகளை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 நிகழ்வுகளை சந்தித்தார் ஜம்ஜம் கிணறு முதலாம் நிகழ்வு அப்துல் முத்தலீப்புக்கு கனவில் ஜம்ஜம் கிணற்றின் இடம் காண்விக்கப்பட்டு அதை தோண்டுமாறு உத்தரவிடப்பட்டது அதை அவர் தோண்டியபோது ஜுருகும் கோத்திரத்தினர் மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அதனுள் போட்டு மூடியிருந்த வாள்களும் கவசச் சட்டைகளும் தங்கத்தாலான இரு மான் சிலைகளும் கிட்டின அப்துல் முத்தலீப் வாள்களை உருக்கி காபாவின் கதவாக ஆக்கினார்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 அல்லாஹ் தனக்கு பத்து ஆண் பிள்ளைகளை கொடுத்து அவர்கள் எனக்கு உதவும் வயதை அடைந்தால் அதில் ஒருவரை காபாவிற்கரு அல்லாஹுவிற்காக பலியிடுவதாக அப்துல் முத்தலிப் நேர்ச்சி செய்து கொண்டார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் யானைப்படை ரெண்டாம் நிகழ்வு நஜ்ஜாஷி மன்னரால் யமன் நாட்டு ஆளுநராக நியமிக்கப்பட்ட அப்ரஹா புனித காபாவை போன்றதொரு ஆலயத்தை தானும் உருவாக்க விரும்பி சன்ஹா நகரத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்தவ ஆலயம் ஒன்றை நிர்மாணித்தான் மக்காவிற்கு செல்லும் அஹ்ஜ் பயணிகளை தனது சர்ச்சுக்கு திருப்பிவிட முயற்சி செய்தான் இதுவற்றி கினானா கிளையைச் சேர்ந்த ஒரு மனிதர் கேள்விப்பட்டு இரவோடு இரவாக அந்த சர்ச்சுக்குள் புகுந்து அதனை அசுத்தப்படுத்திவிட்டார் அதை கண்ட அப்ரஹாப் கோபத்தால் கொதித்தெழுந்தான் அறுபதாயிரம் வீரர்கள் கொண்ட பெரும் படையுடன் பெரிய யானை ஒன்றில் அமர்ந்தவாறு காவாவை இடித்துத் தகர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கிளம்பான் அவனது படையில் ஒன்பது அல்லது பதிமூன்று யானைகள் இருந்தன அவன் யமனிலிருந்து கிளம்பி முஹம்மஸ் என்ற இடத்தில் தனது படையை ஒழுங்குபடுத்தி யானைகளை தயார் செய்து மக்காவினுள் நுழைய ஆயத்தமானான் மற்றும் முஜித்தலிஃபாவுக்கிடையே உள்ள முஹஸ்ஸிர் என்ற பள்ளத்தாக்கை அடைந்ததும் அவன் வாகனித்த யானை தரையில் மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டது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 அதன் காரணமாக அவனது ஒவ்வொரு விரலும் கழன்று விழ ஆரம்பித்தன அவன் சன்ஹாவை அடைந்த போது ஒரு குருவி குஞ்சை போன்று சுருங்கிவிட்டான் பிறகு அவனது மார்பு பகுதியிலிருந்து இருதயம் வெளியாகி துடிதுடித்து செட்டான் அப்ரஹா காபாவை தகர்க்க வந்தபோது மக்காவில் வசித்த குரஷியர்கள் அனைவரும் அந்த படைகளை எதிர்க்க மலை உச்சிகளிலும் கணவாய்களிலும் சென்று பதுங்கிக் கொண்டார்கள் அந்த படைகள் மீது அல்லாஹுவின் தண்டனை இறங்கியதை கண்ட பின்பே அவர்கள் நிம்மதியுடன் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இந்த நிகழ்ச்சி நபி சொல்லாஹு அலிஹசம் அவர்கள் பிறப்பதற்கு ஐம்பது அல்லது ஐம்பத்தைந்து நாட்களுக்கு முன் முஹர்ரம் மாதத்தில் ஈசவி ஆண்டு ஐநூற்றி பிப்ரவரி மாதம் கடைசியில் அல்லது மார்ச் மாத ஆரம்பத்தில் நடைபெற்றது அல்லாஹ் தனது நபி மற்றும் புனித வீட்டின் மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கான தொடக்கமாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது ஏனென்றால் பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களின் வசம் இருந்தும் ரெண்டு முறை இணை வைப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது ஒன்று புக்து நஸ்ரு கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆண்டிலும் ரெண்டு ரோமானியர்கள் கிபி எழுபதாம் ஆண்டிலும் கைப்பற்றினார்கள் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களே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 ஒன்று உம்மு ஹக்கீம் என்ற பைடாவு இரண்டு பர்ரா மூன்று ஆத்திகா நான்கு ஐந்து அர்வா ஆறு உமைமா ஆதாரம் தல்கீப் ஹிஷாம் அப்துல்லா இவர்தான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் யார், அவர்களது தாயாரின் பெயர் ஃபாத்திமா பின் தம்ரு இயத் இவ்னு இம்ரான் இவ்னு மக்ஜூம் இவ்னு இவ்னு முர்ரா என்பதாகும் அப்துல் முத்தலீபின் மக்களில் அப்துல்லா மிக அழகிய தோற்றமுடையவராகவும் ஒழுக்கச் தந்தையின் பிரியத்திற்கு உரியவராகவும் இருந்தார் அவரே தபீர் பலியிடப்பட்டவர் என்ற பெயரையும் பெற்றவர் அப்துல் முத்தலீர் தனது பிள்ளைகள் வாலிப வயதை அடைந்த தன்னுடைய நேர்ச்சியை பற்றி அவர்களிடம் தெரிவித்தார்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 குரேஷியரிடமும் அரபியரிடமும் ஒரு மனிதனின் கொலைக்கான நஷ்டஈடு பத்து ஒட்டகங்களாக இருந்தன இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நூறு ஒட்டகங்களாக உயர்த்தப்பட்டன இஸ்லாமும் அதனை அங்கீகரித்தது நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் பழி கொடுக்கப்பட்ட இருவரின் மகன் அதாவது இஸ்மாயில் அலை மற்றும் தந்தை அப்துல்லாவை குறித்து இவ்வாறு சொன்னார்கள் ஆதாரம் தபரி இப்னு ஹிஷாம்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 சில காலங்களுக்கு பிறகு அவரை அப்துல் முத்தலிப் பேரிச்சம்பளம் வாங்கி வர மதினாவுக்கு அனுப்பினார் எதிர்வாரா விதமாக அவர் அங்கேயே மரணமடைந்தார் சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அப்துல்லா வியாபார நோக்கில் ஷாம் சென்றார் குரேஷியரின் ஒரு வியாபார குழுவினருடன் திரும்பிக் கொண்டிருந்த போது நோய்வாய் பட்டு மதினாவில் தங்கினார் நோய் அதிகரித்து அங்கேயே மரணமடைந்தார் நாபிகா என்பவரின் இல்லத்தில் அவரை அடக்கம் செய்யப்பட்டது அப்போது அவரது வயது இருபத்தைந்தாக இருந்தது அவரின் மரணம் நபி சொல்லுல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களின் பிறப்புக்கு முன்பே நிகழ்ந்து விட்டது இதுவே பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களின் கருத்தாகும் மற்றும் சிலர் நபி சொல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் பிறந்து குறைந்தது ரெண்டு மாதங்களுக்கு பின் அப்துல்லா இறந்தார் என்று கூறுகிறார்கள் அவரது மரண செய்தியை கேள்விப்பட்ட ஆமினா கல்லும் கசிந்துருகும் ஒரு இரங்கற் பாவை பாடினார்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 அவர் மிகுந்த இரக்க சிந்தையுள்ள வாரி வழங்கும் வள்ளலாகத் திகழ்ந்தார் ஆதாரம் தபக்காத் ஐந்து ஒட்டகங்கள் சிறிய ஆட்டு மற்றும் உம்மு ஐமன் என்ற புனைப்பெயருடைய பரக்கா என்ற நீக்ரோ அடிமைப்பெண் ஆகியவற்றையே தனது குடும்பத்தாருக்கு அப்துல்லா விட்டுச் சென்றார் நவி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களை வளர்ப்பதில் இந்த நீக்ரோ பெண்மணியும் பங்கு கொண்டார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆதாரம் சஹீக் முஸ்லிம்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 அது யானை சம்பவம் நடைபெற்ற முதலாவது ஆண்டு மேலும் அனுஷேர்வான் என்ற கிஸ்ராவின் ஆட்சி முடிவுக்கு வந்த நாற்பதாம் ஆண்டு இக்கருத்தையே அறிஞர் முகம்மது சுலைமான் உறுதிப்படுத்துகிறார் ஆதாரம் ரஹமத்துல்ல இங்கு மக்களிடையே பரப்பப்பட்டிருக்கிற தவறான தகவல்கள் சிலவற்றை பற்றி குறிப்பிட விரும்புகிறோம் நபி சொல்ல அலை வசல்லம் அவர்கள் பிறந்தபோது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 எவருக்கும் இதற்கு முன் சூட்டப்படவில்லை அரபியர்களின் வழக்கப்படி ஏழாம் நாள் நபி சொல்ல அலைஹி வசல்லம் அவர்களுக்கு கத்னா செய்யப்பட்டது ஆமினாவிற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து நபி சொல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய முதல் பெண் அபுல் அஹபுடைய சுவைபியா ஆவார் ஆதாரம் வரா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 தங்களது குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்காக கிராமப்புற செவிலியர்களை தேர்ந்தெடுக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் குழந்தைகளுக்கு நகரத்தில் உள்ள நோய் தொற்று விடாமல் இருக்கவும் உடல் உறுதி பெற்று நரம்புகள் வலிமை அடையவும் தூய அரபி மொழியை திறம்பட கற்றுக்கொள்ளவும் இந்த நடைமுறையை கையாண்டு வந்தார்கள் தனது பேரருக்குரிய செவிலி தாயை அப்துல் முத்தலீப் தேடினார் இறுதியாக சாதி இப்னு பஹ்ரி எனும் கோத்திரத்தைச் சேர்ந்த ஹலீமா பின் தபு துவைப் அப்துல்லா இப்னு ஹாரிஸ் என்ற பெண்ணிடம் ஒப்படைத்தார் அவரது கணவர் ஹாரிஸ் இப்னு அப்துல் உஸா என்பவராவார் இவருக்கு அபு கபிஷா என்ற புனை பெயரும் உண்டு ஹாரிஷின் பிள்ளைகளான அப்துல்லா அனீசா ஷைமா என்ற புனை கொண்ட ஹுதாபா ஆகியோர் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் பால்குடி சகோதர சகோதரிகள் ஆவார் இதில் ஷைமா என்பவர் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை தூக்கி வளர்த்தவராவார் நபி சொல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்களின் பெரிய தந்தையான ஹாரிஸின் மகன் அபு சுஃபியானும் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் பால்குடி சகோதரர் ஆவார் நபி சொல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களின் சிறிய தந்தையான ஹம்சா அவர்களும் சாது குடும்பத்தாரிடம் பாலூட்டுவதற்காக ஒப்படைக்கப்பட்டிருந்தார் ஹம்சாவின் பால்குடி தாய் ஒரு நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கும் பால் ஊட்டினார் இதனால் ஹம்சா அவர்களும் நபி சொல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களும் சாது குடும்பத்தைச் சேர்ந்த செவிலி தாய் மற்றும் சுவைபியா ஆகிய இருவர் மூலம் பால்குடி சகோதரர்களாக இருந்தார்கள் ஆதாரம் ஜாது மகாது பால்குடி காலங்களில் ஹலீமா நபி சொல்லலாஹ் அலிக் வசல்லம் அவர்களிடம் பல அதிசய நிகழ்வுகளை கண்டார் அதை அவரே சொல்ல கேட்போம்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 எனது கனவர் எங்களது கிள ஒட்டகத்தை நோக்கிச் சென்றார் அதன்படி பாலால் நிரம்பி இருந்தது அதை கரந்து நானும் எனது கனவரும் கணவரும் பசிதீரக் குடித்தோம் அன்றிரவை நிம்மதியாக கழித்தோம் காலையில் எனது கணவர் ஹலீமாவே அல்லாஹ் மீது சத்தியமாக நீ மிகவும் பறக்கத்து பொருந்திய ஒரு குழந்தையை அடைந்திருக்கின்றாய் என்றார் அதற்கு நான் அப்படித்தான் நானும் நம்புகிறேன் என்றேன் பிறகு நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம்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 எங்களது ஊருக்கு திரும்பினோம் அல்லாவின் பூமியில் எங்களது பகுதியை போன்றதொரு வறண்ட பூமியை நான் கண்டதில்லை ஆனால் மேய்ச்சலுக்கு செல்லும் எனது ஆடுகள் மாலையில் வீடு திரும்பும் போது மடி சுரந்து திரும்பும் அதை கறந்து அருந்துவோம் எங்களை தவிர வேறு எவரும் தங்களது ஆடுகளில் ஒரு துளி பால் கூட கறக்க முடியாது அவர்களது ஆடுகளின் மடிகள் வறண்டிருந்தன எங்கள் சமூகத்தில் அனைவரும் தங்களது இடையர்களிடம் உங்களுக்கு என்ன நேர்ந்தது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 இந்த அருமை குழந்தை இன்னும் திடகாத்திரமாக வளரும் வரை என்னிடமே விட்டுவிடுங்கள் மக்காவில் ஏதேனும் நோய் அவரை பீடித்து விடுமே நான் அஞ்சுகிறேன் பயப்படுகிறேன் என்று கூறினேன் எனது தொடர்ச்சியான வற்புறுத்தலால் குழந்தையை என்னிடமே ஒப்படைத்து விட்டார் ஆதாரம் இப்னுஹிசாம் நெஞ்சு திறக்கப்படுதல் இவ்வாறே நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் மீண்டும் சாது கிளையாரிடம் அழைத்து வரப்பட்டார்கள் சில மாதங்களுக்கு பின் அவர்களுது நெஞ்சு திறக்கப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதென இப்னு இஸ்ஹாக் ரஹத்து அழகி கூறுகிறார் மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் நபி சொல்லாஹ் அலேஹ் வசல்லாம் அவர்களின் நான்காவது வயதில்தான் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்பர் அந்த நிகழ்ச்சி குறித்து அனசதியொல்லாக அன்பு கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த வானவர் ஜிப்ரில் அலஹி சொல்லாத்து அவர்கள் வருகை தந்து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 தன்னுடன் விரிப்பில் அமர்த்தி அவரது முதுகை தடவி கொடுப்பார் அவரது செயல்களையும் அசைவுகளையும் கண்டுகளிப்படைவார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் நபி சொல்லாஹா அலி வசல்லம் அவர்களுக்கு எட்டு ஆண்டு ரெண்டு மாதங்கள் பத்து நாட்கள் ஆனபோது பாட்டனா அப்துல் முத்தலிப் மக்காவில் மரணமடைந்தார் தனது மரணத்திற்கு முன்பே சிறுவரை அவரது தந்தை அப்துல்லாவின் உடன் பிறந்த சகோதரர் அபு தாலிப் பராமரிக்க வேண்டும் என விரும்பினார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் பிரியமான பெரிய தந்தையிடம் சகோதரரின் மகனை பராமரிக்கும் பொறுப்பை அபு மிகச் சிறப்பான முறையில் நிறைவேற்றினார் தனது பிள்ளைகளில் ஒருவராக அவரை ஆக்கிக்கொண்டார் அவருக்கு மிகுந்த முக்கியத்துவமும் கண்ணியமும் அளித்து வந்தார் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் பாதுகாத்து அரவணைத்தார் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்காகவே பிறரின் நட்பையும் வெறுப்பையும் சம்பாதித்து கொண்டார் இதன் விவரங்களை உரிய இடங்களில் பார்ப்போம் மா நபிக்காக மழை ஒழிதல் ஜல்ஹுமா இவ்னு உர்ஃபுதா கூறுகிறார் கடும் பஞ்ச காலத்தில் நான் மக்கா சென்றேன் கணவாய்கள் வறண்டு விட்டன பிள்ளைக்குட்டிகள் வாடுகின்றனர் வாருங்கள் மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று குரேஷியர்கள் அபுதாலிவிடம் கூறினர் அவர் வெளியேறி வந்தார் அவருடன் மேகம் மறைக்காத சூரியனின் பிரகாசமுடைய ஒரு சிறுவரும் இருந்தார் மேலும்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 அவரை முன் நிறுத்தி நாங்கள் மழை வேண்டுவோம் அவர் அனாதைகளின் அரண் அல்லவோ கைம்பெண்களின் காவலர் அல்லவோ ஆதாரம் மஜ்முஸ் துறவி பகீரா நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு பனிரெண்டு வயதாகும் போது அபுதாலி வியாபாரத்திற்காக ஷாம் தேசம் சென்றார் அப்போது நபி அவர்களையும் தன்னுடன் அழைத்துச் சென்றார் அவர்கள் ஷாம் நாட்டின் புஸ்ரான் நகரை வந்தடைந்தனர் அங்கு பகீரா என்ற பிரபலமான துறவி ஒருவர் இருந்தார் அவரது பெயர் ஜர்ஜீஸ் என்று சொல்லப்படுகிறது அவர் எங்கும் வெளியில் செல்ல மாட்டார் எனினும் இந்த வியாபார கூட்டம் குஸ்ராஜ் சென்றதும் அவர்களைச் சந்திக்க வந்தார் வணிகக் கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்து சிறுவரான நபி சொல்லல்லாக அலை வசல்லும் அவர்களின் கரத்தை பற்றிக்கொண்டு இதோ உலகத்தாரின் தலைவர் இதோ உலகத்தாரின் இறைவனுடைய தூதர் இவரை அல்லாஹ் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்புவான் என்று கூறினார் அவரிடம் அகுத்தாளிப்பும் குறைசி பெரியவர்களும் இது எப்படி உமக்கு தெரியும் என வினவினர் அவர் நீங்கள் கணவாய் வழியாக வந்தபோது கற்களும் மரங்களும் சிரம் பணிந்தன அவை இறை தூதர்களுக்கே தவிர வேறு எவருக்கும் சிறப்பணிய மாட்டாது மேலும் அவரது புஜத்துக்கு கீழிருக்கும் ஆப்பிளை போன்ற இறுதி தூதரின் முத்திரையை கொண்டும் நான் அவரை அறிவேன் எங்களது இறைவன் அருளிய நூல்களில் அது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறினார்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 அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த இரு தரப்பினரும் சண்டையிட்டார்கள் குறைஷ் மற்றும் பனு கினானாவுக்கு ஹர்பு உமையா தலைமை தாங்கினார் போரின் ஆரம்பத்தில் ரைஸ் தரப்பினருக்கு வெற்றி கிட்டியது ஆனால் நடுப்பகலுக்கு பின் நிலைமை ரைசுக்கு எதிராக திரும்பியது இந்த நிலையில் சில குறைஷியர்கள் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்பினர் எந்த தரப்பில் அதிக உயிர் சேதம் ஏற்பட்டதோ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 துல் காதாவில் ஹில் புல் புதூல் எனும் சிறப்பு மிகு ஒப்பந்தம் ஏற்பட்டது குறைஷி கோத்திரத்தைச் சேர்ந்த ஹாஷிம் முத்தலிப் அசத் இப்னு அப்துல் உஸா ஜுஹ்ரா இப்னு கிலாப் தைம் இப்னு முர்ரா ஆகிய குடும்பத்தார் இதற்கான ஏற்பாட்டை செய்தனர் இவர்களில் அப்துல்லா இப்னு ஜான் அய்மி வயது முதிர்ந்தவராகவும் மதிப்பு மிக்கவராகவும் இருந்ததால் அவர் வீட்டில் அனைவரும் ஒன்று கூடினார்கள் மக்கா வாசிகளாயினும் வெளியூர் வாசிகளாயினும் அவர்களில் எவருக்கேனோ அநீதி இழைக்கப்பட்டால் அவருக்கு முழுமையாக உதவி செய்து நீதி கிடைக்கச் செய்வதில் அனைவரும் இணைந்து முயற்சி செய்ய வேண்டும் என உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் இந்த உடன்படிக்கையில் நபி சொல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டது பற்றி கிடைத்ததற்கு பின் நபி சொல்லல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் அப்துல்லா இவ்நு ஜான் வீட்டில் நடந்த ஒப்பந்தத்தில் நான் கலந்து கொண்டேன்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 நபி சொல்லுள்ளி வசல்லம் அவர்களுடைய உழைக்கும் காலம் நபி சொல்லுள்ள அலிகி வசல்லம் அவர்கள் வாலிபத்தின் ஆரம்ப காலத்தில் குறிப்பிட்ட தொழில் எதையும் எனினும் சாது கிளையாரின் ஆட்டு மந்தையை மெய்த்ததாக பல அறிவிப்புகளில் தெரிய வருகிறது அவ்வாறே மக்கா வாசிகளின் ஆடுகளையும் மேய்த்து கூலியாக தானியங்களை பெற்று வந்தார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி வாலிபம் அடைந்தவுடன் ஆடு மேய்ப்பதை விட்டுவிட்டு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 நபி சொல்லுல்லா அலிகி வசல்லம் அவர்கள் இருபத்தி ஐந்தாவது வயதில் ஹதீஜா அவர்களின் வணிக பொருட்களுடன் ஷாம் சென்றார்கள் இதுவற்றி இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலேஹி கூறுகிறார் ஹதீஜா பின் குவைலி சிறப்பும் வளமு மிக்க வியாபார பெண்மணியாக திகழ்ந்தார் தனது வியாபாரத்திற்காக ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அதில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதியை அவர்களுக்கு தருவார் நபி சொல்லுல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்களின் வாய்மை நம்பகத்தன்மை போன்ற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 நபி சொல்லாஹ்ஹாஹாஹ்ஹலிக் வசல்லம் அவர்கள் சிறப்பாக வணிகம் செய்து பெரும் வருவாயுடன் மக்கா திரும்பினார்கள் ஹதீஜா தங்களது பொருளில் இதற்கு முன் கண்டிராத பெரும் வளர்ச்சியை கண்டார் மேலும் மைசூராவும் தான் நபி சொல்லல்லா அலிக் வசல்லம் அவர்களிடம் கண்ட நற்பண்புகள் உயர் சிந்தனை பேச்சில் உண்மை நம்பகத்தன்மை ஆகியவற்றை ஹதீஜாவிடம் விவரித்தார் கணவரை இழந்திருந்த ஹதீஜாவை பல குறைச்சி தலைவர்கள் மனமுடிக்க விரும்பிய அதனை மறுத்து வந்த ஹதீஜா தனக்கு ஏற்ற கணவர் மொஹம்மது சொல்லுள்ளாஹு அலிஹஹ் வசல்லம் அவர்கள்தான் என முடிவெடுத்தார் தனது எண்ணத்தை தோழி நபிசா பின் துமுபிக் இடத்தில் தெரிவித்தார் நபீசா நபி சொல்லுள்ளாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களிடம் ஹதீஜாவின் விருப்பத்தை கூற நபி சொல்லுள்ளாஹு அலிஹ் வசல்லம் அவர்களும் அதை ஒப்புக்கொண்டார்கள் நபி சொல்லுள்ளாஹு அலிக் வசல்லம் அவர்கள் தனது தந்தையின் சகோதரர்களிடம் இதுபற்றி கூறினார்கள் அவர்கள் கதீஜாவின் தந்தையுடைய சகோதரரிடம் பேசி திருமணத்திற்கு முடிவு செய்தார்கள் ஷாமிலிருந்து திரும்பிய மூன்றாம் மாதத்தில் அந்த இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது அதில் ஹாஷிம் கிளையாரும் முழற் கோத்திரத்தின் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் நபி சொல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் இருபது மாடுகளை மகராக கொடுத்தார்கள் அப்போது கதீஜா ரோதியாஹ் ஒன் அவர்களுக்கு வயது நாற்பது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 மற்ற மூவரும் நபி சொல்லுள்ளாஹ் அலிக வசல்லம் அவர்களின் காலத்திலேயே மரணம் அடைந்துவிட்டனர் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களின் மரணத்திற்கு பின் ஆறு மாதம் கழித்துமாறு செப்பன் இடுதல் நபி சொல்லாஹு அலிக வசல்லம் அவர்களின் நடுவர் ஆகுதல் நபி சொல்லுள்ள அவர்களின் முப்பத்தி வயதில்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 மக்காவில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் காபாவின் கட்டடம் மேலும் பாதிப்படைந்து விட்டது அதன் மீது கொண்டிருந்த மரியாதையின் காரணமாக குரேஷியர்கள் அதை புதுப்பிக்க நிர்பந்தத்திற்கு ஆளாயினார்கள் அதனை ஹலாலான தூய்மையான அனுமதிக்கப்பட்ட வருமானத்தை கொண்டே செப்பனிட வேண்டும் வட்டி விபச்சாரம் திருட்டு போன்ற பொருட்களின் மூலமாக செப்பனிடக் கூடாது என கூடி முடிவெடுத்தனர் இந்த நிலையில்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 பிறகு காபாவை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒரு பகுதியை கட்ட வேண்டுமென முடிவு செய்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் பாம் என்ற ரோமானிய பொறியியல் வல்லுனரனின் மேற்பார்வையில் கட்ட தொடங்கினர் இறுதியாக ஹஜ்ரத் அஸ்வத்தின் இடம் வந்தபோது அதை இடத்தில் வைப்பது யார் என்பதில் பிரச்சினை எழுந்தது அது பற்றிய சர்ச்சை அல்லது ஐந்து நாட்களாக தொடர்ந்தது சர்ச்சை கடுமையாகி போராக மாறிவிடும் அபாயம் எழுந்தது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 தனது கரத்தால் ஹஜருல் அஸ்வத்தை எடுத்து உரிய இடத்தில் வைத்தார்கள் இது அனைவரும் ஒப்புக்கொண்ட கொண்ட மிக அழகிய தீர்வாக அமைந்தது குறைஷியரிடம் ஹலாலான தூய்மையான அனுமதிக்கப்பட்ட செல்வம் குறைவாக இருந்ததால் வடப்புறத்தில் ஆறு முழங்கள் அளவு விட்டுவிட்டு காபாவை கட்டிவிட்டார்கள் அந்த இடத்திற்கு ஹஃபீம் என்றும் ஹஜர் என்றும் கூறப்படுகிறது தாங்கள் விரும்பாத எவரும் காபாவினுள் நுழையக்கூடாது என்பதற்காக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 காபாவின் வாசல் உள்ள பகுதியும் அதன் பின்பகுதியும் பனிரண்டு மீட்டர்கள் அகலமாகும் காபாவின் வாசல் தரையிலிருந்து ரெண்டு மீட்டர்கள் உயரத்தில் இருக்கிறது காபாவின் அஸ்திவாரத்தை சுற்றி சிறிய முட்டு கட்டப்பட்டது அதன் உயரம் இருபத்தைந்து சென்டிமீட்டர்கள் அதன் அகலம் முப்பது சென்டிமீட்டர்கள் இதற்கு ஷாதர் என்று சொல்லப்படும் இதுவும் காபாவை சேர்ந்த பகுதிதான் எனினும் குரேஷியர்கள் அதை தவிர்த்து உள்ளடக்கி கட்டிவிட்டனர் ஆதாரங்கள் தபரி இப்னு நபித்துவத்திற்கு முன் ஒரு பார்வை நபி சொல்லாஹ அலி வசல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே எல்லா மக்களிடம் உள்ள நல்ல பண்புகள் அனைத்தையும் தனக்குள் ஒருங்கி நேரிய சிந்தனை ஆழ்ந்த பார்வை நுண்ணறிவு அனைத்தையும் தன்னகத்தே கொண்டிருந்தார்கள்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 எனது தோழரிடம் நான் சென்ற போது அவர் என்ன நடந்தது என விசாரிக்க நடந்ததை கூறினேன் அதற்கு பிறகு நான் எந்த ஒரு தீய செயலையும் செய்ய எண்ணியதே இல்லை அப்துல்லா நதியாஹ் அன்பு அறிவிக்கிறார்கள் காபாவை புதுப்பிக்கும் பணியின் போது நபி சொல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களும் அப்பாஸும் கல்லை எடுத்துக் கொடுக்கும் செய்தார்கள் அப்போது அப்பாஸ் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடம் உங்களது கீழாடையை கலற்றி புஜத்தில் வைத்துக் கொண்டால் கற்கள் அழுத்தாமல் என்று கூறினார் நபி சொல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் தனது ஆடையை கழற்றி புஜத்தில் வைத்தவுடன் கண்கள் மேலே சொருக மயக்கமடைந்து விட்டார்கள் பிறகு அவர்கள் தெளிவடைந்து எனது கீழாடை எனது கீழாடை என்று கூற நபி சொல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களுக்கு அப்பாஸ் ஆடையை உடுத்தி விட்டார்கள் பின்